பச்சைப்பதிகம் பெற்ற வரலாறு சிவ திருத்தலங்களிலேயே வேறு எந்தவொரு தலத்திற்கும் கிடைக்கப்பெறாத தனித்ததோர் வரலாற்று சிறப்பு திருநள்ளாற்று திருத்தலத்திற்கு உண்டு அதுதான் பச்சைப்பதிகம் பெற்ற வரலாறு நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னன் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மதுரை எம்பதியை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்தான் அப்போது அந்நாட்டு மக்கள் அனைவரும் சமண சமயத்தை தழுவியிருந்தனர் குடிமக்கள் எவ்வழி அவ்வழி கோன் என்னும் நிலையில் பாண்டிய மன்னனும் சமண சமயத்தை தழுவியிருந்தான் மன்னனும் மக்களும் சமன சமயத்தை சார்ந்திருந்த அந்த நிலையில் மன்னன் தேவியாராகிய மங்கையற்கரசியாரும் அமைச்சராகிய குலச்சிறையாரும் மட்டும் சைவர்களாக இருந்தனர் பாண்டிய நாடு முழுவதும் சமணர்கள் பறந்து தெரிந்தனர் அந்நிலையில் பாண்டிமாதேவியாரும் அமைச்சரும் பாண்டிய நாட்டு மக்களின் பொருட்டு பெரும் கவலை கொண்டு தாங்கள் சைவ வழியில் ஒழுகும் தன்மை மன்னனுக்கு விலங்கா வண்ணம் நடந்து வந்தனர் இந்த நிலையில் காழிப்பிள்ளையாராகிய திருஞான சம்பந்தரின் செயற்கரிய செயல்களையும் அவர் திருமறைக்காட்டில் இருப்பதையும் கேள்வியுற்று அறிந்து பெரும் மகிழ்ச்சி கொண்டனர் அவரை இங்கு ஒருமுறை அழைப்போம் தெய்வீக திருவருள் பெற்றாவது இருள் சூழ்ந்த பாண்டிய நாடு நல்லொழி பெற்று உய்யாதா என்று எண்ணினர் ஏவலர் சிலரை திருமறைக்காட்டிற்கு அனுப்பி திருஞான சம்பந்த சுவாமிகளை அழைத்து வந்தனர் திருஞான சம்பந்தரின் வருகையை அறிந்த சமணர்களின் உள்ளமோ அஞ்சி நடுநடுங்கியது சம்பந்தரின் அருள் விளக்கத்தைக் கண்டு சமனர்கள் அஞ்சினார்கள் அவர்களது அச்சம் பொறாமையாக மாறியது பொறாமை வஞ்சனைக்கும் சூழ்ச்சிக்கும் வழி செய்தது சமணர்கள் பாண்டிய மன்னனின் ஆதரவை வஞ்சகமாகப் பெற்று திருஞான சம்பந்தர் தன் அடியார்களுடன் எழுந்தருளியிருந்த திருமடத்திற்கு தீயிட்டனர் அதனை அறிந்த ஞான சம்பந்தர் அரசு திருந்தினால் நாடு திருந்தும் என்னும் திரு கொண்டு பாண்டிய மன்னனை திருத்த வேண்டி இறைவனை இறைஞ்சினார் துதித்தார் இந்த நிலையில் பாண்டிய மன்னனை வெப்பு நோய் பற்றியது மன்னன் கடந்து துடித்தான் அதனை கண்ட சமணர்களும் சிவனடியார்களும் மன்னனின் வெப்பு நோயை போக்குபவர் சமயமே உண்மையான சமயம் என்று முடிவு செய்து மன்னனின் நோயை போக்க முற்பட்டனர் திருஞான சம்பந்த சுவாமிகள் மன்னனின் வள மந்திரமாவது நீரு என்னும் திருநீற்று பரிகத்தை பாடு திருநீற்றை பூச வலப்பக்கத்து நோய் நீங்கியது சமணர்கள் தம் அருக மந்திரத்தை சொல்லி மயிர்பீலியால் இடது பாகத்தை தடவினர் நோய் முன்னிலும் மிகுந்து மன்னனை மிகவும் வருத்தியது மன்னனும் அமைச்சரும் இது கண்டு இடப்பக்கத்து நோயையும் ஞானசம்மந்தரே போக்கி வேண்டும் என வேண்டினர் ஞானசம்மந்தரும் மன்னன் விரும்பியபடி திருநீற்றை திருக்கரத்தில் எடுத்து திருநீற்று பதிகத்தை ஓதி பூசினார் அக்கணமே அந்த நோய் அகன்றது மன்னனின் வெப்பு நோய் மட்டுமின்றி நோயும் நீங்க பெற்று எழுந்தான் சமணர்கள் தோல்வியுற்றனர் பின்னும் சம்பந்தரை வாதுக்கு அழைத்தனர் தத்தம் மந்திரங்களை ஏட்டில் எழுதி தீயில் இடுவது என்றும் எவர் மந்திரம் எழுதிய ஏடு தீயில் வேகாது இருக்கிறதோ அவர் மந்திரமும் தம் மந்திரப்பொருளாகிய கடவுளும் அச்சமயமும் உயர்ந்தன என்றும் தம்முள் ஒத்துக்கொள்வது என முடிவு செய்தனர் அவ்வாறே சமணர்கள் தீயை வளர்த்து தம் மந்திரத்தை எழுதி அந்த தீயிலே இட்டனர் அந்த ஏடு உடனே கருகி எரிந்து சாம்பலானது திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவருள் காட்டிய வழியிலே தாம் முன்பு பல திருத்தலங்களில் பாடிய திருமுறை ஏடுகளையெல்லாம் கொணரச் செய்து அவற்றை தம் திருக்கரங்களால் பிரித்து பார்த்தார் போகமார்ந்த பூண்முலையால் என்னும் திருநல்லாற்று திருப்பதிகம் தோன்றியது சம்பந்தர் உடனே அந்த ஏட்டை உருவி தீயிலே போட்டார் அந்த ஏடு எரியாது பச்சையாக இருந்தது சைவ சமயமே உண்மை சமயம் என்பதனை நிலைநிறுத்தியது சிவபெருமானே தனி முழு முதல் என்பதனை தெரிவித்தது இவ்வாறு சைவ சமயத்தை காத்த பெருமையாகிய பச்சை பதிகத்தை பெற்ற திருத்தலம் திருநள்ளாறு தளிரில வளருளி தனதெழில் தருதிகள் மலைமகள் குளிரில வளருளி வனமுலை இணையுவை குளவலின் நளிரில வளருளி மருவநல்லாற்றன் நாமமே மிளிரிழ வளருளி இடியவை பழுதிலை மெய்மையே திருஞான இந்த பாடலை முதற் கொண்டு ஒரு திருப்பதிகத்தை திருநள்ளாற்று தலத்திற்காக பாடியருளினார் இப்பதிகத்து பாடல்களிலும் திருநள்ளாற்று பெருமானுடைய திருநாமம் ஓங்கி எருகின்ற நெருப்பிலிட்டாலும் பழுதடையாது இது சத்தியம் என்னும் கருத்தில் அமைத்து இந்த பாடலை பாடினார் இப்பச்சை பதிகம் பெற்ற வரலாற்று நிகழ்ச்சி திருநள்ளாற்று திருத்தலத்திற்கு மிகவும் பெருமை சேர்ப்பதாகும்